கான்கோர்ட் விமான சேவை லண்டன் பஹ்ரீன் மற்றும் பாரிஸ் ரியோ ஆகிய வழித்தடங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அமெரிக்க காவல் படையினர் சுமார் நான் நான்காயிரத்தி கிலோகிராம் கொக்கைன் பொருளை ஒரு கப்பலிலிருந்து கைப்பற்றினர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம்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 பொருளை கூட துல்லியமாக கண்காணிக்கும் திறன் கொண்டது இந்த நவீன செயற்கைக்கோளின் எடை 315 கிலோ ஆகும் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிராம் பனிரெண்டாம் ஆண்டு கொன்ராட் ஏமெல் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மானியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பால் ஆலன் மைக்ரோசாஃப்ட் நிறுவனர்களில் ஒருவர்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 ஈழத்து தமிழறிஞர் பேராசிரியர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சொக்கலிங்க பாகவதர் தமிழ் திரைப்பட நடிகர் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே